வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அன்பு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை எதற்கெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு பட்டியல் போடச்சோம்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு ஒரு தான தர்மம் செய்வதற்கு அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அந்த அன்பு அதோடு அல்லது இந்த அரசியல்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அன்பு அப்படிங்கிறது வீரத்திற்கும் துணையாக நிற்கும் துணையாக நிற்கும் அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கார்கில்ல நமக்கும் நம் அண்டை நாட்டுக்கும் மிகப்பெரிய போர் நடத்தும் அப்பொழுது மேஜர் சரவணன் அப்படிங்கிறவரை எல்லாரும் நம்ம அறிந்திருப்போம் திருச்சியை அவர் எப்படி மரணமுற்று அவர் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு அடி முன்வைக்கும் பொழுதும் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மண் மக்களை தன்னுடைய தேசத்தை நினைத்து தன்னுடைய தேசத்தின் மீது இருக்கிற அன்பின் காரணமாக பெருக்கிக் கொண்டு முன்னேறி சென்று சந்தை கடந்த ஆண்டு நமது அபிநந்தன் அவர்களை எந்த தைரியத்துல விமானத்தை எடுத்துட்டு போக சொன்னாங்க அப்படின்னா தேசத்தின் மீது இருக்கிற அல்லது தேசத்தை மதிக்கக்கூடிய பாசத்தை வளர்த்து அதனுடைய காரணமாகத்தான் அவர் வந்து தன்னுடைய தேசத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய வீரத்தோடு அவர் சென்றார் விமானத்தை எடுத்துக்கொண்டு இப்ப என்ன தெரியுது அப்படின்னா ஒருவர் வீரத்துடன் செயல்படுவதற்கும் இந்த அன்புதான் துணையாக நிற்குது அப்படிங்கறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைங்களா எப்படி என்றால் சுதந்திர போராட்டத்தில் கொடியேற்ற குமரனை காவல்துறையினர் தாக்குகிறார்கள் ஆங்கிலேய காவல்படை ஆயினும் கூட தனது தேசத்தின் மீது இருக்கிற அன்பின் காரணமாகத்தானே அவர் வந்து இறுதி வரை அந்த தேசிய கொடியினை கீழே விழாமல் கையிலேயே ஏந்தி கொண்டு தன்னுடைய இன்னு உயிரை கூட இயங்கார் அப்படிங்கிறது அன்பு என்பது அரசியல்களுக்காக மட்டுமே ஆனா உண்மையிலேயே வீரத்திற்கும் அதுதான் துணையாக நிற்கும்னு சொல்றேன் இது உண்மைதானே நாம் அன்பின் காரணமாகவே வீரம் விளையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் இல்லையா திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமிட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஆறு அறத்திற்கு அன்புசார்பென்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை மீண்டும் குரல் அறத்திற்கு அன்புசார் என்பர் அரியார் அக்தே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி